நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமேலு அதாவது நகம் உடையுதல் நகம் விரிசல் விடுதல் அதை போக்கக்கூடிய எலியை இல்ல மருந்து என்னென்னு பார்ப்போம் நகம் உடையறதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் சத்து குறைபாடு தைராய்டு சுரபி கோளாறுகள் அதிக நேரம் வேலை செய்வது மற்றும் கேண்டிடா அல்டிகன்ஸ் கிருமி தாக்குதல் இதை போக்குறதுக்கு இரவு தூங்கும் முன் எலுமச்சம் சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் தேங்கண்ணெய் ஒரு தேக்கரண்டி கலந்து நன்றாக குழைத்து விரல்ல நல்லா படும்படி நகத்து மேலே தடைய வச்சுட்டு மேலே ஒரு உரையை போட்டு வச்சிடணும் இரவு முழுவதும் ஊறி விட்டதும் காலையில் இளஞ்சூடான தண்ணீரில் கழுவி வந்தால் ஒரு சில வாரங்களில் நகம் அழகாகவும் பலமானதாகவும் திகழும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்